நம் கவலைகளை எல்லாம் தம்மேல் சுமந்து நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக நோய்களினால் கவலைப்படுகிறீர்களா வறுமையினால் கவலைப்படுகிறீர்களா குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா எல்லா மனுஷனுக்கும் கவலைகள் உண்டு பரிசுத்தவானாய் இருந்தாலும் சரி தேவனுடைய மனுஷனாய் இருந்தாலும் சரி அவனுக்கு மரணத்துக்கேதுவான நோயினாலும் ஆசீர்வாத குறைகளினாலும் கவலைகள் இருந்தது என்று பரிசுத்த காண்பிக்கிறது ஆனாலும் அவற்றிலிருந்து எப்படி விடுதலையானார்கள் என்றும் கவலைகள் அவர்களை நெருக்கின போது எப்படி கத்தருக்குள்ளாய் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்றும் உங்களையும் கவலைகளில் இருந்து விடுதலையாக்கும் வழியே பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க வருகிறார் புதிய சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் கவலைகள் பாடுகள் வரும்போது நாங்கள் மாண்டு போகிறோமே தேவனே உமக்கு கவலை இல்லையா என்று முறையிடாமல் இந்த தேவனுடைய செய்தியை கேளுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் கவலைகளில் இருந்து விடுதலையாக்கும் வழியை காண்பிப்பார் நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த பரிசுத்தாளிலும் தேவனுக்கு ஒரு பரிசுத்தராதனை முடியாக நம்ம எல்லோரையும் குடிச்சிருந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக தேவனுக்கு மையமை உண்டாகுதாக உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கவலை என்பது ஒன்று உண்டு அது ஐஸ்வர்யானுக்கு உண்டு ஏழைகளுக்கு இருக்கிறவர்களுக்கும் கவலை என்ற ஒன்று இருக்கிறது அப்படினால்தான் தேவன் திருவாக்கு சொல்கிறது கவலைப்படாதீர்கள் என்று சொல்கின்றது அப்போ சொல்லி சொல்லும்போது யுவனமாக சொல்லுகின்றார் வாசிக்கலாம் பேதன முதலாம் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை விசாரிக்கிறவர் ஆனபடியால் விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கவலை வரும்படினாலும் கவலையை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது நாம் இந்த கவலை வைத்துக் கொண்டால் கவலையால் ஏற்படுகிற அதிகமாக இருக்கிறது என்றுதம் சொல்லுகின்றது கவலைப்படுகிறதுனால் மனிதன் இன்னும் தனக்கு அதிக கவலையை கூட்டிக் கொள்ளுகின்றார் இன்னும் அதிக அவருக்கு நெருக்கடிகள் ஏற்படுகிறது சரீரத்தில் பற்ப விதமான வியாதிகள் ஏற்படுகிறது இவைகளெல்லாம் நாம் இன்று பார்க்கின்றோம் ஆனப்படினால அதாவது கவலைகளை எங்கே வைக்க வேண்டுமா இயேசுவின் மேலே வைத்து விட வேண்டுமா அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி ஹலோ உலகத்தில் அத்தனை பாவத்து அத்தனை பேருடைய பாரத்தையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இருக்கின்றபடினால கட்டிட பிள்ளைகள இந்த நாட்களில நம்ம எல்லாருக்கும் ஒரு வகையான கவலைகள் இருக்கிறது ஐஸ்வர்யான் கவலைப்படுவார்கள் என்று நாம் என்னைக்கூடாது நம்ம ஏழைகளை விட ஐஸ்வர்யானுக்குத்தான் அதிகமான கவலை இருக்கிறது நாம் காணுகிறோம் அதாவது சாதாரண வேலை விட முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அதிக பாரம் உண்டு மேல்லைவர் என்ன செய்யுமா நீதிமன்றிகள் என்பது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் மனிதனுடைய இதயத்தினுடைய கவலை எதை ஒடுக்கும் ஒடுக்கும்்ட் அது என்று சொல்ல உங்களுக்கு கவலைகள் உண்டு உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அதாவது கவலைப்பட கவலைக்குரிய சூழலைகள் நமக்கு ஏற்படும் ஆனால் அந்த கவலை அவர் மேல் வைத்து நமது மேல நாமே சுமப்போம் என்றால் அதாவது தூக்கம் கிடையாது தூக்கம் வராது மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது ஆழ ஆரம்ப இப்படி ஆகியாகி அவனுடைய தோன்றிவிடுகிறதை நாம் காணுகின்றோம் உருவாக்கிவிடுகிறது என்று சொல்லுகிறபடி ஆண்டு சீடர்களை விட்டு போகும்போது அவர் அவர் சமாதான மனிதனுக்கு சமாதானம் சமாதானத்தை சம்பாதித்து வைத்துவிட்டு செல்லும் போது நம்முடைய சீடர்களிடத்தில் அவர் இப்படி சொன்னார் என்று பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இவன் வாசிக்கின்ற அதை வைத்து போகிறேன் என்ற சொல்லுகிறார் நான் தான் போகின்றேன் என்ன கொண்டு வந்த சமாதானத்தை இங்கே வைத்து போகிறேன் கவலைகளை என்மையில் வைத்துவிட்டு அந்த சமாதானத்தை பெற்றுக் என்று சொல்லுகிற சமாதானத்தை நான் கொண்டு சொல்ல முடித்தவர்களுக்கு வேலையில் நல்ல வேலை என்ற கவலை வகையான கவலை வந்து மனதை அழுத்துகிறது காண்கிற சிறியோர் பெரியோருக்கு அவரை நீங்கள் உங்கள் மேலே சுமக்காதீர்கள் அதை என் மேல் வைத்து என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி அருமையான ஒரு சுமைதாகி நம்முடைய பாரத்தை சுமக்கின்ற ஒருவர் இருக்கிறபடியால நாம் அவர் நம்முடைய பாரத்தை வைத்து வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் மய்மை உண்டாவதாக அருமையான கவலை கத்து கவலை மேல் வைத்துவிட வேண்டும் ஜிக்க வேண்டும் அவர்களை வைத்துக் கொண்டு பெருமை அவைகளை சுமந்து கொண்டு அதாவது தனித்தூக்க கவலைப்படவோ இல்லாதபடி அந்த பாலத்தை எங்க வைக்க வேண்டும் மேல் வைத்துவிட வேண்டுமாவ சு ஒன்று ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் கூடிய ஜபத்தினாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜபத்தினால் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள் என்னுடைய பிள்ளைகளே கவலைப்படாதீர்கள் நான் சொல்லுகிறேன் சமாதானத்தை பெ சமாதான பெற்றுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினால வேண்டுதல்னால தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டு சமாதத்தை வைத்து போயிருக்கிறார் அதை வைத்திருக்கிறார் நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜபத்தின் மூலமாக அவர்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டேன் நீர் பார்த்துக் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்தில் வைத்துவிடும் போது அவர் எல்லா பாரத்தையும் சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கவலை என்று சொல்வது பாவிகளுக்கு மாத்திரம் அல்ல கவலை உண்டுும்போது என்னை அமழ்துகிறது என்று சொல்லுகின்றார் இங்கே பார்க்கும் போது அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணிய அந்த தேவருடைய கீழ்படியாமல் மீறினால விட்டு போய்விட்டது ராமழுதும் பாரத்தோடு இருந்தார் ராமுழுவதும் கவலைப்பட்டார் தேவத் சவத்தில் அவர் கவலையோடு காணப்பட்டார் சொன்னார் எந்த நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய் போய் அடுத்து செய்ய வேண்டிய வேலையை செய் என்று ஈசாயின் மகன்கள் வருவன் இஸ்ரோல் ஜனங்களுக்கு அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் என்று பார்க்கிற்கு மய்மை உண்டாவதாக அப்படி நான் அருமையான தேவன பிள்ளைகளை என்பது எல்லோருக்கும் உண்டு அந்த கவலை தேவன் மேல் வைத்து விட ஒன்று சாமியல் என் புஸ்தகம் ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரம் நீ எந்தைலத்தால் நிரப்பொண்டு வாசாயிடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரி ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அவனுக்கு கவலைப்படுகிறது கவலை அவர் மேல் வைத்துவிடும்போது என்னாகிறது கவலை அவர் நியமித்துவிட்டார் என்று நாம் காணுகின்ற சொல்லின்படி செய்யாதபடி சாவுகளுக்கு ரொம்ப கவலையாக இருந்து சுக்கித்துக் கொண்டிருந்தார் ஆண்டு சொன்னார் கவலைப்படாதே என்மேல் வைத்துவிடு ஈஸ்ரின் மகனில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகித்திருக்கிறேன் ராஜா வாக்கிய இருக்கிறார் நியமித்து இருக்கிறேன் நீபி அவனை பண்ணி ராஜாவாக ஆக்கு என்று சொன்னார் அருமையான கத்துணை பிள்ளைகள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய பாடங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை இருக்கிறார் சாமி ராமலுவும் சிக்கித்துக் கொண்டிருந்தார் நாம் காணுகிறோம் அருமையான கச்சனை பிள்ளைகளே பரிசுத்தவான்களுக்கு கவலை உண்டு பரிசுத்தவான்களுக்கு வியாதி துன்பங்கள் உண்டு என்று நாம் காணுகின்ற வியாதி உண்டா பரிசுகளுக்கு உண்டு உண்டு மே வியாதிஸ்தமாக விட்டுவிட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார் அவர் மருத்துவரை எழுப்புகிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அப்படிப்பட்டவருடைய கைக்குள் இருந்தவர் உடன ஊழியன் அதாவது வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதிரான வியாதிப்பட்டது உண்மைதான் ஆனால் கர்த்தர் எனக்கு இறங்கினார் உங்களுக்கும் இறங்கினார் அது மாத்திரம் அவர் இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லுகின்றார் நான் முதல் உற்சவம் நடத்திருந்து வரும்போது என்னை தேவனைப் போல தேவதூதலை போல ஏற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுதோ இப்படி ஆகிவிட்டீர்கள் கூட பிடிங்க மனதா இருந்தீர்கள் பிளகினத்தோடு உங்களை மத்திய ஊழியர் செய்தேன் என்னெல்லாம் சொல்லுகின்றார் ஆனா அப்படினால தேவையோட பரிசுத்வான்களுக்கு கவலை உண்டு பரிசுகான்களுக்கு வியாதி உண்டு அதற்கு என்ன செய்வனும் சொல்லி இருக்கிறார் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் தெரியும் விண்ணப்போடு ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அதை விடுதலை ஆக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார் இசைக்கிய பாருங்கள் இசைக்கியம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்கள் ஐந்து வரைக்கும் ஏதுவாக இருந்தான் வந்து அவரை நோக்கி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சோர்வரமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் உண்மை உத்தவமாய் நடந்தேன் உண்மையை மன உத்தவமாய் நடந்தார் உமது பார்வைக்கு நலமான நினைத்திரலும் என்று விண்ணப்பம் பண்ணி இசேக்கியா மிகவும் அழுதான் அப்பொழுது ஏசையாவுக்கு உண்டான கருத்துடைய வார்த்தையாவது நீ போய் இசைக்காவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதன் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டேன் வருஷம் கூட்டுவேன் என்றார் இந்த வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தி உனக்கு மரணம் மறு மரணம் நியமிக்கப்பட்டாகிவிட்டது என்று சொன்னார் விண்ணப்பித்தார் விண்ணப்பித்தார் இவர் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தினார் நான் ஏன் கொஞ்ச நாள் பூமியில் இருக்கக்கூடாது ஏன் எனக்கு கொஞ்ச நாள் இருக்க கூடாது நான் உக்கு மன உத்துமையும் உண்மையும் நேர்மையுள்ளவனாக இருந்தேனே என்று சொல்லி ஜபம் பாட்டினார் பாதி முற்றத்துக்கு தான் போனார் பத்து பயணம் செடி போயிருப்பார் அடுத்த தீர்கதர்சனம் ஒன்றாயிற்று இசைக்கியலுடைய விண்ணப்பத்தை கருத்தர் கேட்டார் உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஜாரிக்கிற ஒரு ஆணவடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் நான் ஒரு தனிப்பட்ட ஆளு என்று வேண்டாம் குடும்பத்தில் நான் ஒருவாள் தான் வேண்டாம் ஊரில் நாங்கள் ஒரு குடும்பம் தான் வேண்டாம் நமக்கு ஒருவர் இருக்கிறார் ஹலேலுயா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலேலுயா நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து தவித்து போகாதபடி நம்முடைய பாரத்தை எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தால் அவர் சோப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று தேவ திருவாசுரன் சொல்கின்றது அதற்காக நான் ஆண்டு வருக்கு நெடு செலுத்துகிறேன் கவலைகளை அவர் மேல் வைத்துவிடுங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் அதாவது மூலமாக வேண்டுதலின் மூலமாக அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்னுடைய பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லிவிடுங்கள் சொல்லிவிடுங்கள் கண்டிப்பான ஒரு நிலையில் கூடிய வேண்டுதலால் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு பெரிய அவநம்பிக்கையோடு மற்றபடி ஒரு கடினமான வார்த்தையினால் அல்ல அன்றவரையே விடுதலை கொடுக்காவிட்டால் என்ற அந்த கேள்விக்குறி வைக்காமல் சோத்திரத்தோடு அன்றவரே உங்களுக்கு மகிமை தகப்பன் நான் என்னுடைய பிள்ளை என்னுடைய பாரங்கள் இவ்வளவு பெரிய பாரத்தில் நான் இருக்கிறேன் வைக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் நம்மளை என்ன செய்வார அவருக்கு எல்லாம் முடியும் அதாவது ராஜபடவை போன்ற பயங்கரமான வியாதி உடையவர் படுக்க முடியாது அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வியாதியுடைய நிலையில் அவர் இருந்தார் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாது என்று அந்த விடத்தில் விண்ணப்பம் என்ன முடியும் விண்ணப்பத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஹலேலுயா இஸ்ரோல் தன்களுக்காக எத்தனை தடவை பத்து தடவை விண்ணப்பித்தார் சிறு ஜனங்களை விட்டு நீ விட்டுவிடு நீ விலகி கொடு அவர்களை அழித்து போடுவேன் என்று ஆடவர் சொல்லும் போதெல்லாம் அன்றைவரையே அவருடைய மகிமை குறைச்சல் ஏற்படும் அங்கே எகிப்து இப்படி சொல்லி பாலும் தேன் ஓடுகிறதை காரான் தேசத்திற்கு கூட்டிட்டு போகிறேன் என்று சொல்லி வழியில் கொண்டு போய் கொண்டு விட்டான் என்று உங்களுடைய பேர்தான் கட்டுப்போகும் ஆன அப்படினா அண்டவரையை நீ விட்டுவிடும் சரி விட்டு விடுகிறேன் ஒரு ஒருமித்தப்பட்டுவிடுகிறேன் எத்தனை தடவை பத்து இதோடு பத்து விசையின் பரிசோதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அனைபடியால் கடைசியில் சொல்லிவிட்டார் இவர்கள் ஒருவரும் காணனுக்குள்ள போக மாட்டாங்க என்று சொன்னார் நான் இப்ப என்ன சொல்லுகிறேன் என்றார் நம்முடைய விண்ணப்பத்துக்கு தேவனுடைய மனிதனுடைய விண்ணப்பங்களுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது பரிசு பெற்றுக் கொண்ட கற்று பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளும் போது அவருக்கு முடிவானாலும் மாற்றுகின்றார் அவர்களுக்கு இறங்குகின்றார் அவர்களுடைய பாராட்டு அவர் பார்த்து அதை வாக்கி லகுபடுத்தி என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால நான் சொந்திருக்கிறேன் விவசாய சொல்லி கொஞ்ச தூரம் போவதற்குள்ளது கிடைத்தது என்று நாம் காணுகின்ற கத்திர பிள்ளைகளை இருக்க மாட்டீர்கள் இருக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் கவலை உண்டு தேவனுடைய மனிதர்களுக்கும் வியாதி துன்பம் வரும் சுவாமி சொல்லியிருக்கிறார் உலகத்தாருக்கு ஏற்படுகிற சோதனை அல்லாம வேறு சோதனை உங்களுக்கு ஏற்படுகிறது இல்லை உலகத்திற்கு ஏற்படுகிற சோதனை உங்களுக்கு வரும் ஆனால் சோதனையோடு கூட உங்களுக்கு தப்பித்துள்ள போக்கை நல்குவார் அவர்களுக்கு அப்படி அவளுக்கு அப்படியே அல்ல பேச சோதனை உண்டு சோதனை கொள்ள போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார் தேவனாயிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் கும்பிடுகின்றோம் அவரைத்தான் நாம் வணங்குகின்றோம் கவலை உண்டு வியாதி உண்டு ஆசிர்வாத குறைவு உண்டா உண்டு இல்லையா ஆசிர்வாத குறைவும் உண்டு என்று நாம் காணுகிறோம் அண்ணா தேவ சோகத்துல குறை உடைவளாக இருந்தால் குறைகு இருந்தால் வீட்டிலே உனக்கு நெருக்கடி அதிகம் புருஷனிடத்திலே போராடினால் தேவ நல்லவோ உனக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க தேவாலயத்துக்கு போயிட்ட தேவாலயத்துல போய் தன்னுடைய உதடு அசைய நொறுங்க பேசும் அணினார் தேவைப்படுகின்றது இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது நமது மேலும் பாரச்சுமையாக இல்லையிலா பாரச்சுமையாக ஒரு காரியம் அல்ல பல காரியங்கள் இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவ சமூகத்தில் பிரசுத்தவான் பசுத்த வாட்டியில் ஜெபம் அடிக்கிறது போல தேவ சமூகத்தில் போய் இருதை நொறுங்கி உடைந்து நம்முடைய வாய் உதட அசைய இருதை நொறுங்க ஜபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிற அப்படின்னால ஆண்டவரை சோதனைக்கிறேன் ஒன்று சாமுவேன் முதலாம் அதிகாரம் பத்து பத்து டு பன்னெண்டு வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது அடையாளம் சகல நாளும் நான் அவனை கத்திரக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தை படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் வாழ்க்கையில எத்தனையோ குறைபாடுகள் எத்தனையோ பாடங்கள் எத்தனையோ கவலைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது இவைகளை தீர்ப்பது மனிதன் அல்ல மனிதர்களால் முடியாது தேவனால் நம்முடைய ஆலயத்தின் முகப்பெற அந்த வசனம் தான் எழுதி போட்டிருக்குது இவைகளெல்லாம் இதில் உருவானது மனிதனால் அல்ல எந்த மனிதனாலும் அல்ல மனிதனால் அல்ல தேவனால் தான் இது வருவானது மனிதனால் கூடாது எல்லாம் தேவனால் கூடும் ஒரு முடிவெடுத்தாள் என்பே நான் தேவாலயத்துக்கு போய்விடுவேன் என்று தேவாலயத்தில் போய் அங்கே மனங்க சொந்து மனநந்து அழுதான் அழுது சிவம் பண்ணினாள் ஏலி அவள் உதடை பார்க்கும் போது உதடுதான் அசைது அப்படியே பழம்பிக் கொண்டிருக்கின்றான் ஒரு பொருத்தனையும் பண்ணினார் பண்ணினார் குடுப்பீரானால் உனக்கி விட்டு விடுவே தேவன் அப்படியே செய்தார் அவர் பெரிய தீர்க்க அவர் மாறினார் என்று நான் வேலை பார்க்கிறோம் தேவனுக்கு மயமையண்டார் அருமையான கத்தொழிப்புள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகள் கிட்டாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அவசியமான காரியங்கள் நமக்கு தூரமாக இருக்கிறதா நான் தேவாலயத்தில் வீட்டில் ஜெவம் பண்ணுகிறதை விட தேவாலயத்தில் ஜெவ பண்ணுகிற ஜபத்திற்கு ரொம்ப வல்லமை உண்டுகிற ஜபத்திற்கு அதிக வல்லமை உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டு வரை நான் சோற்றுகிறேன் நீர் வேலை செய்ய அமக்க முடியும் இதை செய்வீரானால் நான் உமக்கே தந்து என்று சொன்னதாக வேதத்தில் பார்க்கிறோம் சிலர் ஒரு அம்மா ஜெபம் மண்ண வந்தார்கள் பையன் வந்து அதாவது மூல வளர்ச்சி இல்லாத பையன் படிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு பையன் அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் ஜெபம் மண்ணு அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு இன்னும் நல்ல பிள்ளைகள் வேலை பார்க்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த பையனை கொண்டு வந்து தேவ சோபத்துல விட்டு விட்டு சொன்னாரு ஐயா இந்த பையனை ஜெவ பண்ணி சோமாக்கிடுங்க சோமாக்கி எங்க அவனை ஊழித்து விட்டுருவேன் ஊழித்து உங்ககிட்ட தந்துடுற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் ஐயா அப்படிங்க யாரு நல்ல பையன் நல்ல பிள்ளைகளா வீட்டுல இருக்குது அதே அல்ல இதை ஜெவம் பண்ணுவோம் நீங்கள் அதை சொல்ல வேண்டாம் பையனுக்கு சுக வேண்டும் என்று கேளுங்கள் ஜெவம் எல்லாருக்கும் சுக கொடுக்க வல்லவர் தான் என்று நாம் சொன்னோம் அப்படினால ஆண்டவருக்கு நசல் கொண்டதும் ஈனமானதும் எளிவானதையும் ஆண்டவர்கள் காணிக்கையாக செலுத்தக்கூடாது முதற் வேண்டும் தேவன் அங்கீகரிப்பார் இதை அவனுடைய எஜமானக்கு கொண்டு கூடி அவன் இதை ஏற்றுக்கொள்வானோ பார்ப்போம் என்று ஆண்டவர் கேட்கின்றார் இதை கொண்டு கூட அவன் ஏற்பதான பார்க்கலாம் அவன் பார்ப்பான் தூரத்துக்கு போட்டுருவான் ஆனா அப்படினால கடவுள் என்றால் அவர் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் அவரை அருகி நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் அவரை பற்றி அறிந்தாலும் அறிந்து முடியாது அவ்வளவு அவ்வளவு கடலாலம் அலையளவாலும் அவரோட அவ்வளவு ஒரு தூரமான அவருடைய அறிவு அவள் புத்தி கேட்டாத அறிவு இருக்கிறது என்று நாம் காணுகின்றவன் ஆனால் எல்லாருமையான கற்றிடப்பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய குறைகள் தீர நம்முடைய பிரச்சனைகள் தீர இசைக்கியா ஜெவமுடினது போல ஜிமணத்துல பொருத்த பொருத்தனை செலுத்தின பிறகு யோசிப்பது கண்ணி ஆயிருக்கும் அது கண்ணிக்குள்ளே காலை மாட்டேன் மாதிரி ஆயிடும் விடவே செய்யாது அப்படி ஆயிடும் அதை பொறுத்தனை பண்ணி பண்ணு பண்ணாதே பண்ணு பண்ணினால் செலுத்தி விடு என்று சொல்லுகிறபடினால சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை ஒன்றாவதாக மூன்றாவதாக நாம் யார் நாம் யார் என்கிற அறிவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமாம் அப்பொழுதுதான் அதாவது நாம் கடவுடைய பிள்ளைகள் என்றால் எந்த காரியத்துக்கும் நான் வஞ்ச வேண்டியதில்லை ஹெலோ இல்லையா எந்த சூழ் பசியோ பட்டினியோ பஞ்சமோ எது கொள்ளையோ எது ஏற்பட்டாலும் நான் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா அப்படினாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று கத்தோடைய திருவாக்கு சொல்லுகின்றது வாசிக்கலாம் ஒன்றாவதாக மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசிக்கலாம் வேண்டியா அறிந்திருக்கிதா உங்கள் தகப்பன் அப்பன் அறிந்திருக்கிறார் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தகப்பன் அறிந்திருக்கிறார் தகப்பாக பிள்ளைகள் கவலைப்படுவ பிள்ளைகளுக்காக தான் தகப்பன் கவலைப்படுகின்றார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தடு பிள்ளைகளே கத்தடு வார்த்தை என்ன சொல்கிற இவைகள் வேண்டும் என்று பரமப்பிதா உங்கள் தகப்பன் அறிந்திருக்கிறார் என்று திருவாக்கு சொல்கிறது ஹெலேஎல்வியா எல்வியா ஆனபடினால் நாம் என்ன செய்ய வேண்டும் தகப்படுத்த கேட்கும் மற்ற எந்த காரியமா இருந்தாலும் துடி வேண்டும் தகப்பல்தான் கேட்கும் அறுபடியும் அது போல நம்ம ஆண்டவராகிய தேவனும் தகப்பன் உலக பிரகாரமான தகப்பன் எல்லாம் கொடுத்துக்கிட முடியாது இப்ப இல்லடா இப்ப இல்ல அப்பாவுக்கு வரும்போது தர்றேன் என்று சொல்லுவார் நமது தகப்பன் அப்படி அல்ல அவர் உடையவர் என்பதை சொல்லுகிற அப்படின்னால முதலாவது என்ன செய்ய வேண்டும் ராட்சியத்தையும் நீதியையும் பல்லோகத்துக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் இவைகளுக்காக ஜெவம் பண்ண வேண்டும் இதற்காகவே நம்ம அல்லது கதறிக்கொண்டே இருக்கக்கூடாது வள்ளியூர்ல நாங்கள் ஒரு சாதாரண ஒரு இடத்தை அது ஸ்கூல் இருந்த இடம் கவர்மெண்ட் வந்து பார்த்து விட்டு இந்த இடம் பழுதடைந்து இருக்கிறது நடத்தக்கூடாது என்று தடை வித்துவிட்டு போய்விட்டார்கள் அதுக்கிட சில அந்த அதை வாடகைக்கு விட்டு சிலதில் வாடகைக்கு இருந்தார்கள் சிலதை மாடு கட்டுறதுக்காக போட்டிருந்தார்கள் அப்படியே பாலடைஞ்சால மாதிரி கிடந்தது அதில் ஒரு இடத்தையடுத்து நாங்கள் ஆராதித்தோம் ஆராயம் மாதம் பத்து ரூபா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆராதித்து கொண்டிருந்தோம் இப்படி இருக்கும்போது நான் ராத்திரி பத்து மணிக்கு மேலே அங்கே போழியங்களுக்கு போயிட்டு அங்கேயே போய் ராத்திரி முடிந்த வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு அங்கே இருந்து கால வெளியே கிளம்புவோம் அப்போ பக்கத்தில் ஏற்றால ஒரு வீடு இருக்கிறது அங்கே ஒரு அம்மா இருபதுல பதினோரு மணிக்கு ஆரம்பித்தால் அதாவது ஜபம் ஒரு அழுகிற மாதிரி கூப்பாடு போடுகிற மாதிரி அந்த ஜபம் அந்த பக்கத்தில் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற மதத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஈன சத்தம் இருந்தது அதுபடினால அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் எங்களிடத்தில் ஐயா நீங்க வருகிறீங்க பாடுறீங்க ஜெவம் பண்றீங்க கேட்கறதுக்கு இன்பமா இருக்குது ஆனால் இந்த அம்மா ஜெவம் பண்ணும்போது ஒரே பயமா இருக்குதே எங்கேயோ வீட்டில் அழுகிற மாதிரி அல்லவா அந்த சத்தம் இருக்கிறது என்று சொன்னாங்க அருமையான கத்திர பாவம் போகவில்லை என்றால் பாவ அறிக்கை செய்யவில்லை என்றால் பாவத்துக்கு வந்து விடுதலை இல்லை என்றால் ஜபத்துக்கு போனால் அழகிதான் வரும் சமாதானம் இருக்காது நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் மேலான சத்தியத்தை தந்திருக்கின்றார் அனைபடியால் அந்த சத்தியத்தின்படி நான் பாவ அறிக்கை செய்யும் போது அதில் நமக்கு விடுதலை ஒரு நம்முடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கை ஒரு சமாதானம் ஏற்படுகிறது அல்லவா ஜபம் என்ன உண்டாகு நமக்கு உலக உண்டாகும் என்று நினைக்கிறேன் யபத்தில் ஒரு கலை கூறுதல் ஒரு ஒரு அளவுடந்த மகிழ்ச்சிக்கு வரும்போது சிரிப்பு இதெல்லாம் இந்த ஜெபத்தில் நமக்கு உண்டாகிறது அல்லவா இது வந்து அதுதான் இருக்கிறதுனால் கவலை தகப்பன் இருக்கும் போது பிள்ளைகள் கவலைப்படுகிறது இல்லை பார்த்துக் கொள்வார் என்று இருக்கின்றது போல நமக்கு ஒரு இதா இருக்கிறார் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் ரொம்ப ஜபம் வேண்டாம் முதலாவது தேவனுடைய அச்சியத்தையும் தேடுங்கள் அப்ப இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அதோடு கூட இதையும் கூட கொடுக்கப்படும் இது கொடுக்கப்படும் நான் சொன்ன ஒரு அம்மா ஒரு பையனை வெளிநாட்டுக்கு கப்பல் அனுப்பினாங்க சேர்றதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றும் தெரியாத டிக்கெட் யாரோ எடுத்துக் கொடுத்துட்டாங்க நாலஞ்சு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு நாளைக்கு சாப்பாடு கட்டிச்சவர் கட்டினாங்க சூடாக கட்டி அதுக்குண்டியெல்லாம் வச்சு கட்டி ஒரு பெரிய குட்டி சாக்கில் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்து போய் தெரிஞ்ச ஆள் மூலமாக போய் கப்பலில் ஏற்றி விட்டுட்டாங்க ஏற்றி விட்டுட்டு அந்த பையன் ரொம்ப நேரம் நம்ம தலைமுறை வரைஞ்சி அழுதுக்கிட்டேன்னு என்ன அழுதுட்டு போய் உட்காந்தான் உட்காந்து மத்தியானம் சாப்பாட்டுகள் வந்தது ஒரு சாப்பாட்டை எடுத்து போய் சாப்பிடாமல் தனியாக போய் சாப்பிட்டா அப்போ சுமாராக திருப்பி சாயங்காலம் அப்போ பக்கத்துக்கு பெரியவர் இருந்து ஒரு பையன் அழுகிட்டே இருந்தாங்க தாய் நினச்சி மத்தியானம் சாப்பிட்டானா என்னமோ தெரியவில்லை எனக்கு சாயங்காலம் பார்த்தா சாயங்காலமும் காணவலை அவனை தேடி போய் பார்த்தால் அங்கேயே சாப்பாடு கட்டுப்போச்சு சாப்பாடு சுடு சாப்பாடை கட்டிச்சோரில் கட்டி தொட்டி சாக்கல் கட்டி போட்டோம் எப்படி இருக்கும் அந்த கடல் காற்றுப்பட்ட உடனே அதை அழுகி போச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன் அதை கேட்டால் என்னப்பா சாப்பிட சாப்பிட எங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்துட்டாங்க சாப்பாடு கட்டுப்போச்சு என்ன செய்யக்கா தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாதா நீ டிக்கெட் எடுக்கும்போதே அந்த டிக்கெட்டோடு சாப்பாட்டுக்கும் சேர்த்து பணம் வாங்கி விட்டார்கள் ஆனால் அப்படின்னால உனக்கு பிளைனில் ஆனாலும் சரி கப்பலானாலும் சரி டிக்கெட் எடுக்கும்போது அவர்களுக்கு இறங்கும் வரைக்கும் உள்ள சாப்பாடு அதுக்குரிய எல்லா காரியங்களும் கொடுப்பதற்கு சேர்த்து பணம் வாங்கிடலாம் அப்போ அப்படி சொல்லி தூரத்துக்கு போய்ட்டா அவன் சாப்பாடு அங்கே சீட்டில் வந்து இருக்குது சாப்படு என்று அழைத்து சென்றாரு அதுக்கு பிறகு சாப்பிட்டு சுகமா போய் அந்த நாட்டுக்கு சேர்ந்தான் யாருமே ஆனால் தேவை பிள்ளைகள பரவத்துக்கு போறதுக்கு சீட்டு வாங்கிட்டான் அதோடு கூட பூமி குறி எல்லாம் அவர் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார் இந்த பூமியில என்ன வேணுமோ உடையா உணவா எதுனாலும் அதான் உடைக்காக கவலைப்படாங்க உணவுக்காக கவலைப்படாங்க நாளைக்காக கவலைப்படாது என்று நீங்க டிக்கெட் எடுத்தாச்சு பெருக்கிறமோ பல்லவத்துக்கு முன்னுரிமை சீட்டு வாங்கி ஆகிவிட்டது ஆன அப்படினால அவர்களுக்கு இந்த பூமிக்குறி எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உங்களுடைய பிதாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவர் மேல் உங்கள் பாடத்தை வைத்து அவர் உங்களை ஜாரிப்பார் உங்கள் பாடங்களை அகற்றுவார் அவர் எப்படினாலும் பாலத்தை நீங்கள் நினைத்து பெருமிச்சு விடாதீர்கள் அடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நாளில் மயிமை உண்டாவது சொன்னார் இரண்டு குருந்திய பன்னிரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வாக்கியத்தில் அவர் இப்படி சொன்னார் இதோ உங்கடத்துக்கு மூன்றாம் தடவ ஆயத்தமாக இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை உடையதல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகளே அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள பெற்றோர்களே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறார்கள் தகப்பன் தான் பிள்ளைக்காக கவலைப்படுவார் என்று வாக்கு சொல்லுகிறது பாருங்க ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் தகவல் தகப்பன் சொல்லி கேட்டு நடந்தான் இடையவன் தகப்பனத்தில் இருந்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு துன்மார்க்கமாய் வாழ்வதற்கு போய்விட்டான் அப்படி அவன் போன போதியிலும் இந்த தகப்பன் அவன் போன வழியே பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் எந்த வழியே போனான் அந்த வழி மகன் வந்துவிட மாட்டானா வந்து மாட்டானா வந்து மாட்டானா மகன் மேல் கொண்ட பாசம் பிள்ளைகளான உடன் சுதந்திரர் மாமே கிறிஸ்துடன் மாமே என்று வேதம் சொல்லுகின்றது தகப்பன் அந்த மகன் போன வழியை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் அங்கே போய் சீரழிஞ்சி சுத்தரதைப்பட்டு பண்ணி மேய்த்து பண்ணிக்கு வைக்கிறாக கூட அவருக்கு கிடைக்காமல் தவித்து அப்புறம் தகப்பனுடைய வீட்டை நினைத்தான் கூலிக்காரலை அருமையான சாப்பாடு உண்டு நான் ஒன்று செய்வேன் தகப்பனி தகப்பனே உபக்குறமாகவும் பரசு குரவமாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் நம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துறேன் அல்ல என்ன ஒரு கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் மகன் போற வழியை பார்த்து கொண்டேன் மகனை கண்டதும் அவன் பண்ணி மையத்து விட்டு வந்தான் எப்படி இருப்பான் பாருங்க குளிச்சிருக்க மாட்டான் துணி தோழ்த்திடித்து முத்தம் செய்கிறான் மகன் என்ற உறவு இதுதான் வருஷத்தோடு பெற்று சிலர் சிலர் இழந்து விடுவார்கள் பழையபடி பெற்றுக் கொள்வார்கள் ஆனாலும் அவருடைய பிள்ளைகளாக கர்த்தன் அங்கீகரிக்கின்றார் அருமையான கத்தோடைய பிள்ளைகள் தகப்பனுக்காக பிள்ளைகள் சேர்த்து வைப்பதில்லை பிள்ளைகளுக்காக தகப்பன் தான் சேர்த்து வைப்பான் கவலைப்படுவது தகப்பன் தான் ஆனப்படினாலே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவருக்கு பெயர் பிதாளு அந்த பிதா தான் கிறிஸ்துவாகி தன்னுடைய பிள்ளையை நமக்காக அனுப்பி கொடுத்தார் மருமைக்கள் கொண்ட அன்பினால் மருமைக்கு கொண்ட பாசத்தினால் அந்த பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பினார் மறித்து உலகத்தின் மக்களுக்கு பால் மணிப்பாக இரட்சிப்பை சம்பாதித்து வைக்கும் அனுப்பினார் என்று நாம் காண கற்ற பிள்ளைகளை பாசத்தை உள்ளத்தில் எப்படிப்பட்டவர் அசுத்தர்களாகிய புழுக்களை போல உலகத்தில் அற்பமாய் வாழ்ந்த நமக்காக அவர் இந்த இத்தனை பாடுகளையும் பட்டு நமக்கு இவ்வளவு எதிரான ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தாரே பிதாப்டினால் நீங்கள் படத்துக்குரிய மட்டும் தேடுங்கள் இந்த புலகத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அதான் அப்போ சலா யோவான் அந்த அன்பை உணர்ந்து எழுதுகிறார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை நான் வாசிப்போம் பிதா நம்மை பிள்ளை என்று அழைக்கிறாரே இது எப்படி எப்படி நமக்கு கிடைத்தது என்று அவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் பிதாமானவர் நமக்கு பாராட்டின அன்பு ஆகியது நமக்கு நம்மை பாராட்டிய அன்பு எவ்வளவு பெருமை பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடி அறியவில்லை நம்ம என்றால் என்ன அவங்க அவர்கள் யார் என்பது தேவனை தெரியாத பிள்ளைகளையும் தெரியவில்லை தேவனை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருக்குமானால் தேவிட பிள்ளைகளை கண்டு அஞ்சுவார்கள் அஞ்சு கதை அவர்களை நேசிப்பார்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களை ஏற்றுக் கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றட பிள்ளைகளே நாம் தேவடி பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் பிதாவாகி தேவன் பாராட்டி அன்பு எவ்வளவு எவ்வளவு பெரிதன்று எவ்வளவு பெருதன்று பாருங்கள் பிதாவாகிய தேவன் பிள்ளை என்று சொல்லுகின்றால் கூட அருவறுப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஆனால் நம்மை பிள்ளைகள் என்று தேவன் அழைத்தார் அல்லவா எவ்வளவு பெரிய காரியம் நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அதுனால் இந்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும் நான் கடவுளுடைய பிள்ளை கடவுடைய பிள்ளை என்ற அந்த அறிவு நம்மள எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த பூமியில சில சிலுவார்கள் அடி பூமி நமக்கு தானே நம்முடைய தகப்பன் உண்டாக்கிய பூமியில்தான் நாம இருக்கிறோம் இன்னைக்கு நாம் அந்நீர்களை போல என்னப்படுகின்றோம் ஒரு நாள் நாம்தான் வந்து அரசாணை செய்ய போகிறோம் வருஷம் பூமியை நாம் அரசாட்சி பண்ணுவோம் தேவர் நம்ம பிள்ளைகள் என்று அழைத்தாரே ஐயோ அது எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய காரிய சரியாக நாம் வளர்ந்து கொண்டு எந்த காரியத்திலேயும் நம்மை தாழ்வாக எண்ணாமல் இழிவாக எண்ணாமல் நான் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த மேன்மையோடு நாம் நம்ம எண்ணி நாம் ஜீவிக்க வேண்டும் என் ஆழ்ந்தவருக்கு தெரியும் என்னுடைய தேவை என்னது கேட்பதற்கு மண்ணுமே உங்களுக்கு என்னை தேவை என்பதை பரம விதா அறிந்திருக்கிறார் முன்பியே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆனப்படி நான் கத்தளை பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் ஹலே லுய்யா ஹலே கவலைப்படாதீர்கள் ஜபம் பண்ணுங்கள் ஜபத்தின் மூலமாக பாரத்தை என் மேல் வைத்து விடுங்கள் என்று இறை சொல்லுகின்றார் பிள்ளைகள் நான் தேவின்ற பிள்ளைகள் நீங்கள் ராட்சி சுதற்கே தேடிக்கொண்டிருங்க பூமிக்குறிகளை உங்களுக்கு அவர் கொடுத்தாயிற்று உங்களுக்கு அவர் தந்தாயிற்று எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று எழுதியிருக்கின்றது அப்படினால் அதை தந்து விட்டார் இந்த பூமி குருவிகளை தந்தவைகளுக்காக வேண்டும் கேட்டுக் கொண்டிருக்க கூட வீட்டில எல்லாம் சாப்பாடும் போட்டு அம்மா முன்னால கொண்டு வச்சாச்சு அம்மா சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு என்றால் தாய்க்கு அவ்வளவு அர்த்தமா இருக்கும் அதே உண்மை ஆண்டவர் பிதா நாம் கேட்பதற்கு முன்பே எனக்கு பிள்ளை நிற்கு என்னது தேவை தேவை தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவைகளை நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டும் ஆனப்படி நான் ஜபத்தின் மூலமாக அவருக்கு சொல்லிவிடுங்கள் ஆண்டவரே எப்படி இருக்கிறது என்று என்று திருவாக்கு சொல்லுகின்றது மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த கவலை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று வாக்கு சொல்லுகின்றது பொங்குகிறது அல்லவா அவர் பிதா அவர் பிதா நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறார்கள் எப்படி நம்மை பிள்ளைகள் என்று அழைக்க அழைக்க நாம் அழைக்கப்படுவதுனால் பிதா நம்ம பாராட்டி அன்பு பெரியது அந்த அன்பை தீவிரம் கொடுத்துருக்கிறபடினாலே ஆண்டவரை நான் ஸ்தோதரிப்போம்மா ஹெலே லையா ஹெலே லையா ஹலே இவாமி சுலகின்றார் மத்திய ஆறாம் அதிக ஆரம் முப்பத்தி மூன்று மூன்று வாசிக்கலாம் முதலாவது தேவடைய ராஜ்யத்தீதியும் தேடுங்கள் காலையில் எழும்பியவுடனே முதலாவது முதலாவது தேவையத்தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க முதலாவது தேவடைய அன்னைக்கு கூட கொடுக்கப்படும் நீங்க முதலாவது அனுப்பணும் வருவான் தேவன் தேடுங்கப்படும் என்று வாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டுவரை நான் சொத்து இருக்கிறேன் ஹலேயா தேவனுக்கு மைமதாக கத்ராகி தேவன் நமக்கு சாலவற்றும் செய்ய அவர் போதுமான இருக்கின்ற ஒரு தடவை ஆண்டுக்கு இவர்களை கவலை இல்லையா அவரிடத்துல கேட்கிறார்கள் எங்களுக்கு கவலை இருக்கிறது உங்க கவலை இல்லையா என்று படகில பயணம் செய்கின்றார்கள் இயேசுவே படகின் பின்னணியத்திலே படுத்திருக்கிறார் அப்ப அவரை பற்றி கவலை இல்லை இவங்களை பற்றி தான் கவலை நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா அவர் கவலைப்படாத உமக்கு கவலை இல்லையா என்று கேக்கிறாங்க அருமையான கத்தடி பிள்ளைகளே ஆண்டவராகியது ஒரு ஆண்டவர் கூடவே இருந்தும் அவருடைய தன்மை அறியாமலே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் எழுப்பினார்கள் எழுந்தி தன்னை யார் என்று காண்பித்தார் நான்காவது காரணம் பற்றி ஐந்து அன்று சாயங்காலத்தில் நோக்கி அக்கறைக்கு போவோம் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள் படவுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி நாங்கள் போதுலாமல் தூங்குகிறீர்கள் என்ற மாதிரி சொல்லுகிறார் தன்னை யார் என்று அவர்கள் அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படி படுத்திருக்கிறார் என்ன செய்யறார்கள் பார்க்கலாம் என்று கவலைப்படுகிறார்களா இல்லை நம்மோடு கூட இருக்கிறவர் அதை அகற்றுவார் மாற்றி விடுவார் விடுதலை நமக்கு உண்டு என்று எண்ணுகிறார்களா என்று படுத்திருந்தார் எழுப்பி உமக்கு நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள் அவர் எழுந்து காற்றை கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிற்று என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று காற்றின் கடலையும் மதட்டினார் உடனே அமைதியில் உண்டாய் ஆராதிக்கிற இசுவர்தான் அவரை பிள்ளைகளே ஒரு பாரத்தை அவர் மேல் வைத்துக் கொடுங்க ஒரு பாரத்தை அவர் மேல் வைத்து அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு மனபடினால் ஒரு கவலைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கு கவலைகள் அவர்க்க மாட்டார்கள் எல்லாருக்கும் கவலை உண்டு கவலை உண்டு பரிசு கவலை உண்டு பாவிகளுக்கும் பிரசத்துவ ஆண்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது அங்கேயே என்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து விடலாம் நமக்கு தானது எளிதிருக்கிறது வேகத்தில் நான் அருமையான கற்ற பிள்ளைகளே பாதத்தை வேண்டுதலோடு ஜபத்தினால் வேண்டுதல்னாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த ஆண்டவர் சொன்னார் நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் இந்த பூமியிலே நமக்கு கொண்டு உண்டு அவர் வைத்து போன சமாதானமே எந்த சூழலில் அந்த சமாதானி வாயிலோடு திறக்காமல் இருந்தாலும் பாலத்தை கொண்டு போகும்போது பாலம் கவலைப்படாத கூட இருக்கிறேன் சரி போலாம் அவ்வளவுதான் நமக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுகின்றார் அவர் சமாதானத்தை நமக்கு அந்த சமாதானத்தை நமக்கு தேவன் வைத்து போயிருக்கிறபடியால் அதை நாம் வேண்டதோடு விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தி பெற்றுவிட வேண்டும் வேண்டுகோள் மூன்றாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அதன் அப்படின்னாலே பிள்ளைகளுக்குத்தான் எல்லாவற்றி ஆண்டாக வைத்திருக்கிறார் ஆனால் அப்படின்னாலே நாம் கவலைப்படாமல் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கவலைப்படுகிறதில்லை சேர்த்து வைக்கிறதில்லை பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தான் சேர்த்து வைப்பார்கள் என்று திருவசனம் சொல்லுகிறபடினால இருக்கிறார் இந்த விசுவாச யாத்திரையில் இந்த படகுல நம்முடைய புத பின்னணியத்தில் யார் இருக்கிறாசார் ஹலேலுயா அவர் நம்மை காக்கவல்லவர் நமக்கு ரொம்ப எவைகள் எழுப்பினாலும் சரி அவைகளை அகட்டி அடக்கி கீழ்படுத்தி நம்மை விடுதலை ஆக்கி